அப்படிதான் என்ன சொன்னு யாரும் கிடையாது அரசன் ஆணை நீ வாங்க அரண்மனைக்கு அப்படி ஒரு ஆட்சி காலம் இந்த மண்ணுலகில் இருந்தது என்பதை காதலாவது கேட்டு அர்த்தமா காதலாவது கேட்டு அரசன் ஆணைய அப்படித்தானாந்த ஞாபத்துக்கு வராமத்துக்கு என்ன செய்தார் யாரு முத்தநாதன் அல்லவா முத்தநாதன் கொண்டு விட்டான் அப்படி கொண்டு அரைவுகோது உள்ளே தத்தன் போன அவருக்குறையில் போட்டான் வெளியில வந்து அரண்மனையில் முயற்கிறாங்க இங்க போக பெற்றது இறைவனது ஆணை என்றான் ஒருத்தர் ஒன்னும் செய்யப்படாதுப்பா நம்ம அரசர் ஆணை இவற்றை நான் கொண்டு போய் விட்டு அவனவன் அப்படியே கையை அப்படியே பிரசிஞ்சிட்டு அரசன் ஆணையா அரசன் ஆணையா அரசன் அத ஒளி ஒளியில காட்டி தொலைஞ்சா என கேடு அல்லவா இப்படி விட்ட ஒரு அரச இருந்து இது என்ன பிற சமயத்தை அந்த இடமெல்லாம் மெய்ப்பொருளாலெல்லாம் காட்டலாம் இல்ல சாமி வெளியில வருகின்ற பொது நம்முடைய அரசனை கொண்டவன் வெளிவருகிறான் அடியாலை ஆனால் என்ன இங்கிவன் போக பெற்றது இறைவனது ஆணை என்றான் இதுக்கு முன்ன அந்த மேற்பாட்டை காட்டி இந்த சொல் கேட்ட மாத்திரத்துல இங்கிவன் போக பெற்றது இறை இறைவனது ஆணை அத்தனை பேர் அப்படியே ஒடுங்கணும் அந்த இடம் சுவாமி அது அந்த இடம் அரசன் ஆணை இவனுக்கு எந்த இடையூறு வரக்கூடாது அப்படி அறிஞ அதே போலத்தான் இங்கையும் என் மனைவியை கொண்டது நீதான்டா நீ நேர அரம் அரசன் ஆணை அதுதான் நான் ஆணையிட்டால் அப்பதான் பண்ணலாதான் இப்படி போக முடியும் மனைவிய வந்து அதுவும் பெருமான் கொடுத்த கருணையினாலே நடக்குது ஒருத்தர் செய்யற காரியத்தை நாலு பேர் வேண்டி இருக்கு அது நடுப்புற மாத்த வேண்டியிருக்கு சமயங்கள்ல ஆமா பெரிய சரீரமா இருந்த கொஞ்சம் தூரமாக இருந்தீங்க எங்க தூரம் கேட்கப்படாது நடுப்போல் மாத்திரம் ஏதாவது பாவம் குழந்தையில என்ன பண்ண ஒளி ஒழிய அப்பா சொல்லும் ஒளி ஒளி எடுத்த மக்கு பயல அதை செய்யணுது நல்லவா எடுத்து ஒண்ணு வரக்கூடாதா லட்சம் எடுத்து குட்டிச்சு வராடு ஒண்ணு நல்லது இருக்கக்கூடாதா மெய்ப்பொருளா கூட அழகா இருக்குமே அழகா இருக்கு அந்த குழந்தை கேட்கணும் வேணா ராஜா அம்மா தானே அம்மா தூங்கிட்டு இருக்கா அம்மா என்னை தூக்கிட்டு வர சொன்னால் அதனால் நான் தூக்கிட்டு வரேன் மண்ணியை தூக்கிட்டு வரேன் அப்படின்னு அவர்கிட்ட மகிழ்ச்சியை பேசணும் ஆனால் கண்ணில் தண்ணி வரணும் குழந்தைகிட்ட பேசுகிறத பேச்சு மகிழ்ச்சி பேச்சா இருக்கணும் ஆனால் அதே சமயத்தில் கண்ணில் தண்ணி தார தாரையாக வரணும் அதே சமயத்தில் அந்த மனை இறந்த மனைவியை காட்டணும் அதே சமயத்தில் அந்த வேடன் பின்னால் வர்றதை காட்டணும் சிவ சிவ ஒலியும் ஒலியும் என்னை காட்ட போற முருகா அது மாதிரி பின்ன வர்றான் இப்படி வர்றாள் வந்தால் இப்பொழுது இதோ மதுரை அல்லவா மதுரைக்கு வந்துட்டோன்னு வச்சுருவோம் என்ன மட்டும் கொஞ்சம் தள்ளுவோம் அங்கே போய் நீரா அரண்மனையில கொண்டு அந்த கீழே போட்டான் அல்லவா என்ன தூக்க முடியல பையன் ஆனா கூட வந்துகிட்டு இருக்கான் அந்த வேடம் இதோ இப்பொழுது அரண்மனை வாயில் பாண்டியனுடைய அரண்மனை வாயில் வாயில் இருந்து முறையேயோ உன்னுடைய ஆட்சியில் இதுவரைக்கும் எந்தவித தீங்கு நடந்ததாக இதுவரைக்கும் வரலாற்றில் எதிலையும் இல்லப்பா கோமுறை கோடா கொற்றவல் ஏறே முறையேயோ திருக்குறள் அருமையா இறைகாக்கும் ஐயகம் எல்லாம் அவனை முறைகாக்கும் முட்டாட்சியின் என்றாரே அந்த ஆட்சி பால் நடத்தினேன் அப்படிப்பட்ட ஆட்சி அல்லவா அவனுடைய ஆட்சி தாமறையாழ்வாள் தங்கடி மார்வா முறையேயோ உன்னுடைய மார்பில் யாரு வாழ்லா தெரியுமா திருமகள் வாழ்கிறார்னர் ஏன்னு கேட்டா திருமாலை அவதாரம் அவரும் அதனால இங்க தாமரை தன்கடி மார்வா முறையேயோ மாமதிவானோன் படி வருந்தோ தீமை செய்தாய் போல் செங்கை குறைத்தாய் முறையேயோ எப்பா இந்த பாண்டிமன்னுடைய பேரரசு ஒரு காலத்துல ஒருவன் காசிக்கு செல்லுகின்ற பொழுது நீங்கள் காசிக்கு போய் நீண்ட நாட்கள் ஆகுமே என்னை யார் காப்பா என்று சொன்ன உடனே இந்த பாண்டிமனைய ஆணை காக்கும் காசிக்கு செல்கிறான் சென்று வருகின்ற வரையிலும் இந்த மனைவியை காக்கின்ற பொறுப்பு அரசு காக்கும் என்று சொல்லியிருக்கிறான் என்பதனால் அன்று முதல் தொடர்ந்து தன்னுடைய மாறுவேடத்தோடு இந்த வீட்டை பொதுவாக அந்த நாட்டை காத்தாலும் வீட்டை சிறப்பாக ஒரு நாள் அவன் வர ரெண்டு பேரும் பேசிக்கொண்டிருக்க ஆ இந்த பெண்ணுடைய கணவன் காசி கல்லவா சென்று எப்படி பேச்சு ஒரு கைதட்ட திரும்ப உடனே அவன் யாரு கத்தண வந்தேன் ஆடாட அவரே வந்து விட்டார் என்று சொல்ல மறுநாள் முறையீடு வர அப்படியா அப்படி இது மாதிரி கணவன் இல்லாத போது கைதட்டினால் அவன் என்ன செய்வன கையை வெட்ட வேண்டும் அப்படின்ன செங்கை குறை தாய் இந்த இந்த ஒலியும் அப்படி சொல்லணும் சொல்லும் போது அந்த அந்த வரலாற்றை காட்டணும் எது அந்த பொற்கை பாண்டிய வரலாற்றையும் ஒலியும் ஒலிக்கும் தைக்குமே தைக்குமே லட்சம் பேர் படிச்சும் போது ஒரு நூறு பேர் உள்ளத்துல தைக்க கூடாதா ஒரு ஐம்பது இளைஞர் உள்ளத்துல தைக்க கூடாதா இப்படி அல்லாம அல்லவா அரசு என்று தெரியக்கூடாதா முருகா முருகா தீமை செய்தாய் போல் செங்கை குறைத்தாய் முறையேயோங்கும் அருமையான வரி அரசன் உறங்கினாலும் கூட நீ அரசன் உறங்குகிறான்னு வச்சுங்க ஆனாலும் எங்கேயாவது களவோ எங்கேயாவது கற்பழிப்போ நடக்குமா நடக்கூடாது ஏன்னா உறங்குமாயினும் மன்னவன் தன்னொழி கரங்குதந்திரை வையகம் காக்குமாள் ஜீவ சிந்தாமணி அரசன் உறங்கினாலும் ஆணை காக்கும் அங்கங்க இருக்கிற காவல்துறை இரவெல்லாம் இருந்து எங்க எது நடக்காம காக்கிறது அவ் அந்த காவல்துறை காத்தாலும் கூட காக்கின்ற அந்த ஆணை யாருடையது அரசனுடையது அதுதான் உறங்குமாயினும் மன்னவன் தன்னொழி கரங்குதந்திரை வையகம் காக்குமாள் ஜீவ அது அப்படியே வச்சு பாரு உறங்கும் போது கூட அந்த அவனுடைய ஆணை காக்கும் என்று சொல்வார்கள் அப்பா அப்படிப்பட்ட பாண்டி நாடு அல்லவா பாண்டி பேரரசு அல்லவா மரங்குன்றாதான் செய்லை காவாய் வழியன்றான் என்று சொல்ல அப்படி கேட்டான் இப்படி இந்த உரை கேட்ட உடனேயே காதல் உடைஞ்சது உள்ள யாருப்பா அவனும் ஒரு அவளக்குரலா இருக்குன்னு அவங்க ஒரு கீழே ஒரு பிரேதம் கூட கிடைக்குது மனைவி போல இருக்குதுங்க கையில ஒரு குழந்தையும் இருக்குதுங்க ஆனா பக்கத்துல ஒரு ஒரு வேடன் இருக்கிறாங்க அவன் அவ்வளவுதான் சொல்ல முடியும் பதிக்கணும் அல்ல வாய்ப்பா உம் இறை மகன் நஞ்சா என் கூடை நன்றால் என் காவல் செங்கோல் அஞ்சு பயந்தீர் தரசும் அவன் என்ன பண்ணும் மாநிலங் காவலனாவான் மண்ணுயிர் காக்குங்காலி தான் அதனுக்கிடையோடு தன்னால் தன் பரிசனத்தால் பயிர்த்தரத்தால் கல்வரால் தீர்த்து அறங்காப்பான் அல்லனோ என்றாரே கிட மாண்பு மிக மதியதாச்சு நான் அஞ்ச காக்கினே யானோ அரசன் யானையே கல்வன் என்று கூறியது போல இவன் துடிக்கிறான் துடித்துக் கொண்டு வெளியில வந்தான் வந்தவுடனே சொன்னான் என்ன சொல்றான் இது மாதிரி தான் கொன்றான் என்று சொல்லிவிட்டான் உடனே கூப்பிட்டான் என்னடா என்று இது மாதிரி ஒரு அந்த அந்த அம்பு விழுந்ததோ இறந்து போனதோ அந்த பாப்பா இருக்கிறதோ இந்த இவர் வந்தது எனக்கு ஒண்ணுமே தெரியாது சுவாமி நான் ஏதோ காலையிலிருந்து வேட்டையாடி வந்தேன் நடல் எனக்கு மணி பதினொன்று மணி ஆகினாலும் ஒதுங்கினேன் எனக்கு இதான் தெரியும் என்ன பண்ற சொல்லுமா சரி நீ இல்ல என்ன பண்ணி கேட்க சொல்லல கேட்காமையே கொன்றும் கண்டிலன் என்றான் பெருமான நானும் கொல்ல யாரும் கொள்ளதாவும் நான் பார்க்கல இதுதான் சத்தியம் ஏறுண்டான் எதிர் நின்றார் பகுதியில் அரசன் மட்டுமில்ல கூட அந்த பணியாளர் இருக்கிறாங்க சரிடா அப்படி எப்படி அந்த பெண் மேல ஒரு அம்பு படும் அப்படிதான் வந்து அவங்க வீட்டுக்காரரு தண்ணி மூக்கு போயிருக்கார் வேற யாருமே கிடையாது காட்டுல ஒன்ன தவிர வேற யாராவது செய்ய முடியும் அவனுக்கு என்ன தெரிய முடியும் அதையே தான் சொல்ல முடியும் இருக்க அந்த காலத்துல அந்த காலத்துல உடனே நெஞ்சு வழி போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுறது இல்ல அல்லவா சிவ சிவே சிவ சிவ அங்க இருந்து நாலு பேர் பார்த்தான் இதெல்லாம் நீங்க அண்ணன் அடிவதோடு மாதிரி அண்ணன் தமிழ் உதவுமாங்க நாலு இழுத்த சொல்லிடுவான் பாவம் அந்த ரொம்ப கடுமையாக இருக்கும் சத்தியம் அதனால விட்டுருங்க அதனால நீ தான் எனவே முன்னும் சொன்ன சொற்பயரானாய் மொழியா நின்று கொடுத்தா இவனால அவனால கொடுக்கும்போது கூட ஐயா நான் இப்ப கொல்லையா கொண்டவங்கனையும் பார்க்கலையா இதாயா சத்தியம் இவன் அவன் ரெண்டு ஒண்ணு திரும்ப திரும்ப அதே சொன்ன திரும்ப திரும்ப சொன்ன உடனேதான் அரசனுக்கு ஒரு எண்ணம் வந்தது இப்படியே சொல்றானு அப்ப ஒரு கால் இவன் இல்லாமல் இருக்கலாமோ கணத்துக்கு போய் திரும்ப கொண்டு வர வரைக்கும் யாரும் இல்ல யாரும் நீ ஏன்னா உங்க வயசு ஐம்பது இருக்குமோ இல்லீங்க எனக்கு சாதிய சுரமெல்லாம் இல்லீங்க நல்லாவே தெரியுதுங்க குடஞ்சிருக்க மாட்டானா குடஞ்சிருப்பான் ஒண்ணு இல்ல ஏய் நீ உயே சொல்ற உனக்கு அந்த அரசுல பாதி எழுதி வைக்கிறேன் தெரியுதா உண்மையு சொல்ற ஒண்ணும் ஒண்ணு பண்ணல இல்ல சுவாமி நான் கொள்ளவும் இல்லை கொண்டாரு பாக்க என்ன பண்ற பார்த்தான் என்ன செய்ய முடியும்னர் ரொம்ப அருமை அன்னார் நூலால் அமையாதால் அமைச்சர்களை கூப்பிட்டு கொஞ்சம் என்ன எப்படி இருக்கேன்னார் நாங்களே இவ்வளவு தூரம் அமைச்சராக இருந்திருக்கிற வழி வழியா மதில்ட்பம் நூலையா இருக்கு அதில்நுட்பம் யாவும் முன்னிற்பவை என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது எங்களுடைய மதில்ட்பமோ நூலறிவோ ரெண்டும் பயன்பெற சுவாமி சிக்கலாக தான் இருக்கு ஒரு முடிவுக்கு வர முடியலன்னு தான் அமைச்சர்கள் கேட்டோடனே ஆமாமா ஒன்று முடிவுக்கு வந்தால் முடிவு சொல்லணும் இல்லைன்னா எங்களுக்கும் குழப்பமாகவே இருக்கு இதை பற்றி சொல்ல முடியல சரி என்னப்பா அது அப்படின்னு மன்னா தெய்வத்தாலே தேரும் வழி என்றார் இது மாதிரி சிக்கல் என்ன செய்யறது நம்ம குலதெய்வம் சொக்கநாதர் தான் அவங்க உடனே பார்த்தான் முதல் என்ன செய்யணும் இந்த இவனுக்கு பணம் கொடுத்த முதல்லப்பா இதை அடக்க செஞ்சிட்டு வாங்க இனிமே அதை என்ன பண்ண முடியும் போனது போனது தானே அடக்க செஞ்சிட்டு சரி வாங்க நேர கோயிலுக்கு சென்றார் ரொம்ப சந்தம் மாறுது வர்ற சந்தம் எல்லாம் அந்த கொலை செய்யப்பட்ட இடமும் அவன் அறற்றுகின்ற இடமும் மீண்டு வாயில் வந்து காவல சொல்லுகிறதும் அவன் துடிக்கிறதெல்லாம் சந்தம் ஒரு மாதிரி சந்தம் அல்ல இப்ப திருக்கோவில் சுக்கநாதர் சன்னிதி முன்னே போய் மன்றாடு எனக்கே ஒரு முடிவுர முடியல நாங்க அடிக்கிற வரைக்கும் அடித்து கேட்டோம் ரொம்ப அமைதிப்படுத்தி கேட்ட போதும் கேட்டான் ரெண்டே வார்த்தை தான் ஐயா நான் கொள்ளல கொண்டவரையும் பார்க்க சத்தி அமைதி அப்படிங்கிறான் ஆனா அவனும் கொண்டது உண்மையுன்னு கொண்டாந்து பணம் வச்சு அடக்கம் பண்ணி வச்சு அதனால பிறர் பிரிதால் கொன்றதோ அல்லது உன்னுடைய திருவருளானினாலே வேறுபிற மாதிரி நடந்திருக்கும் அது எங்களுக்கு தெரியல எப்படி நடந்திருக்கும் சொல்ல முடியாது அதனால் இது அறநூல் ஒன்றாலும் அறப்படிதா கிடந்ததுதால் உன்னருளால் என் தாழ்வு கடத்தேற்றா என்று நாட்டில் ஒரே ஒரு மூலையில ஒரு குற்றம் நடந்ததுக்கு இவ்வளவு வருத்தப்படுறான் அது இந்த காலத்துல நடந்துதான் அது ரொம்ப காலமா நடந்துட்டு தான் இருக்கு அவளை நடந்த மீனாலே சொக்கநாத பெருமான் திருநகரின் இறந்தான வேலை அப்போ ஒரு வாக்கு வந்ததான் என்ன வாக்குனது திருநகரின் புறம்பொருசார் குலவணிக தெருவின்கண் ஒரு மனையின் மனமுடது ஒரு ரெண்டு பேர் மாறு பேரம் போட்டுங்க இந்த ஒரு செத்தியாடு தெருவில் ஒரு கல்யாணம் விடிய கால கல்யாணம் அதுல ஒரு ஆறு ஆறரைக்குள்ள கல்யாணம் நீ அங்க போங்க எல்லாம் விடுவது தெரியும் அவ்வளவுதான் இப்படி நான் சொன்ன ஆண்டவங்கிட்ட ஒன்னையும் அழைச்சிட்டு போய் நாளைக்கு கல்யாணத்துல போய் நம்ம இருக்க சரி இது மறுநாள் கல்யாணம் ரொம்ப அருமையா வாழ மரமெல்லாம் கட்டிருக்க ரொம்ப அருமி குடிக்கிற பிச்சப்பா என்ன ி எல்லாம் அருமையா வாசிக்கிறது கொஞ்சம் திருமணத்துல ஒரு என்ன சார் மணி வந்து ஆறரைக்கும் மணி ஆறு பதினஞ்சு ஆயிட்டு ஆயிட்டு இத ஆயிட்டு அப்படி அவங்க சொல்லணும் அதெல்லாம் அப்படி இயற்கை இதெல்லாம் இதெல்லாம் அப்படி செஞ்ச தூண்டுதான் வேணும் அவங்க பெரியவங்க பெரியவங்க ஐயா அவங்க வாங்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் இந்த திருமணம் ஆவதற்கு முன்னே இந்த மணமகனா இருக்கிற ஆள் இறக்க வேண்டும் என்பது ஊர் திருமணம் ஆவதற்கு முன்னாள் அதனால் என்னாச்சுனர் யமன் ரெண்டு தூதுவரை அனுப்பி இந்த கல்யாண ஆகிறதுக்கு முன்ன தாலி கட்டுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கணும் அதுக்கு முன்னே போயிடும் அப்படி ஒரு ஊர் அவனுக்கு நித்தியார்த்தம் அந்த இருக்க முன்னால ஒரு மரம் அந்த மரத்து மேல உட்கார்ந்து அவன் பேசுறது வேற யாருக்கும் கேக்கல மனம் அந்த அரசனுக்கும்ாயந்த ஒரு பெரிய கொடுமையில அரச அதெல்லாம் காட்டணும் காதில விடுதான் என்ன பண்றது எப்படா அந்த பையன் நல்ல பாவம் அருமையா மாலை போட்டுக்கிட்டு நல்ல கையில பார்ப்ப மாமனார் மோதல மாமனார் மச்சனார் வரவேற்பு கொடுக்கறதுக்கு வேற நிக்கிறாங்க ஏக படும நிக்கிறாங்க என்னப்பா இருக்கேன் நீ உன்னப்பா அன்னைக்கு ஒரு நாள் இது அந்த ஆலமரத்தடியில அந்த பாப்பாத்தி இருக்கு வச்சுட்டு பாப்பாத்தி பிள்ளை வச்சுட்டு அந்த பார்ப்பி மோக்க போனாரே ஆமா இப்ப என்ன பண்ணும் காது கொடுத்து கேக்குறீங்க தண்ணி தாவத்தனிவாங்கிட்டு என்ன பண்ணும் என்னைக்கோ அந்த விட்டு ஒரு காத்தடிச்சு அம்பு யார் மேல அந்த பார்ப்பனி மேல பட்டுதா பட்டவனே இறந்து போகலயா என்னைக்கோ விட்ட அம்ப வச்சு பயன்படுத்தி அந்த பார்ப்பனி உயிரும் அது மாதிரி தான் இப்ப என்ன செய்யறது ஒண்ணும் போய் இந்த மாதிரி பசுமாடு ஒண்ணு கட்டிருக்கோம் எங்கேயும் போ நேரம் வயிற்றுல குத்தி பாவண்டர் ஆனை அவனுடைய ஆயுள் முடியற நேரம் நம்ம என்ன பண்றதுப்பா சிப்பா அப்பதான் கேட்க சொல்றான் அவன் என்ன சொல்லுவான் அது மாதிரி நடந்ததுன்னா ஒத்துக்கலாம்னா ஆமா அவன் இழந்தவன்ல மனைவிய அதுவா மனைவி இழந்தவன்ல இப்ப அரசனுக்கு தீர்வாயிட்டு பத்தியாயா அந்த அவனுக்கு என்ன வருத்தனா இவனுக்கு இறக்க நேர்ந்தது ஒரு வருத்தம் அந்த வேடென்னம் படாத பாரு படிச்சிட்டமேன்னு ஒரு வருத்தம் அவர் அப்பாவே இந்த மாதிரி பண்ணிவிட்டமேன்னு ஒருத்தம் ஆனாலும் இவனுக்கு பொறுத்திருந்து பார்ப்போம்ட்டான் அதே மாதிரி வயிற்று போய் இறந்துட்டான் என்ன ரொம்ப அருமையா மணமகனே பினமகனாய் மணப்பறையே மணமகனே பிணமகனாய் மணப்பறையே பிணப்பறையாய் பழைய பற்றி வாசிக்கிட்டு இருக்குது ராஜரத்ன திருவாடு ராஜரன் ராஜா இருக்குது இது தெய்வன்னு என்ன பண்ணுவாங்க பணம் கூட வாங்கிக்க மாட்டாங்க வாங்க போச்சு இப்படி போட்டு மணப்பறையே வாழ்த்தோலி போய் அழுகையோலி ஆய்கடிய வாழ்த்துவது வாழ்த்துவதுன்னா பெண்கள் தான் வாழ்த்திட்டு இருந்தாங்க மணமக்கள்லே வாழ்த்திறந்தது இல்லை இப்ப நம்ம மற்றதெல்லாம் நீங்க சரிசமா அப்ப வாழ்த்து வர மாட்டேங்கிறாங்களே நாம வாழ்த்துறதே இன்னும் தெரிஞ்சது அகனான் ஒரு காலத்துல இருந்து கூடல பெண்கள் தான் வாழ்த்திருக்கிறாங்க திருமணத்துல வாழ்த்துறதுன்னு நம்ம இலக்கியங்கள் என்ன சொல்றதுன்னா பெண் மக்கள் வாழ்த்திருக்காங்களே நாம வாய் திறந்ததா கிடையாது இப்ப அவங்க வாயை அடைச்சு நாம தான் வாய்திருக்கிறோம் இது ஒரு புரட்சி பண்ணப்படாதா பண்ணப்படாதா அணிஇழையார் வாழ்த்தோலி போய் அழுகையொலி ஆய்கழிய பெண்களுடைய வாழ்த்துகின்ற வாழ்த்தோலி எல்லாம் அழுகையொலியா மாறிக்கான் கணம் அதனில் பிறந்தேரும் இக்காயத்தின் வரும் பயனை உணர்வுடைய பெறுவர் உணர்வு ஒன்று மிளார்க்கு ஒன்று மிளை பறிஞ்ச முன்னி சரி பாத்தியாப்பா இவ்வளவுதான் வாழ்வு இதுக்குள்ளதான் இந்த பாடுபடுத்து நீ நாளும்ன்னெஞ்சே நினை கண்டாயும் வாழ்நாளும் யாரறிவார் ஞானசம்பந்த வாழ்நாளும் யார்பா அதனால் இப்பவே வாழ்த்துப்பேன் சாய்க்காட்டம் பெருமானி நீ நன்றாக நீ நாளும் நன்னெஞ்சே நினைக்கண்டாய் என்று ஆற்றுப்படுத்தினால் ஞானசம்பந்த பெருமாள் அதுபோல இங்கு சொன்னார்கள் அவளதான் உடனே அந்த இறந்து போனோட உடனே ரெண்டு பேரும் அரை மணிக்கு வந்தாங்க வந்து அந்த பார்ப்பண்ணு துடிச்சுட்டான் என்னாலதான் அடிச்சீங்க ஒரு பாவம் அறியாத வேறனே என் மனைவி என்னுடைய சம்பந்தம் அடிச்சீங்க போய் ரெண்டு பேரும் காலைல விழுந்தார் தெரியல இருக்கிறாம எதோ சுவாமி நீங்க பா அப்பாவி ஆனால அப்பாவே நாங்க தண்டை செஞ்சது தப்புப்பா இந்த பார்ப்பனையே உணர் ஆமாங்க நீங்க வேடு வரலீங்க சொக்கன் ஆனாலும் தப்பா இருந்துச்சு என் மனைவி இறந்து போனேன் அதெல்லாம் பரவாயில்ல என்னுடைய தலையெழுத்து பகுத்தான் பகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துத்தழுது எந்த ஆடே திருவள்ளுவன் அதன்படிதான் நடக்கும் அவன் ரொம்ப பக்குவமான ஆன்மா வேடனா இருந்தா பக்குவமான அப்படின்னே பார்த்தார் அப்பா நீ சின்ன குழந்தை வச்சுக்கிட்ட கடினப்படுவேன் நீ உடனே விரைந்து அறுத்த மறுமணம் பண்ணிக்க இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நீ ரூடி வாழ்க என்று சொல்லி அந்த பார்ப்பனருக்கு வேண்டியது கொடுத்து எப்பா இன்னை நீ வேட்டையாடுறதை விட்டுட்டு உன்னுடைய அருமையான குடும்பத்துக்கு வேண்டிய பொருள் தான் தர்றேன் நீ சொல்லி விட்டு நேர கோவிலுக்கு போய் பெருமானையும் என்னுடைய அரசியலில் நேர்ந்த ஒரு பெரிய சிக்கலை நீ தான் தீர்ப்ப ஆணவயம் ஐந்தும் தீர்த்து அறங்காப்பான் அல்லணும் என்று சொன்னால் அரங்காப்ப அரங்காப்பான் அரசன் மட்டுமல்ல அந்த அரசனுக்கு அரசனாகி இருக்கிற நீதான் அரங்காப்பான் என்று சொல்லி சொக்கநாதரை வணங்கி மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட வெளிவந்தார் இதுதான் பழியஞ்சின படலம் பழியஞ்சும் சொக்கர் என்று ஆகவே நமக்கு ஏதேனும் ஒரு முடிவு தெரியாத ஒன்றை என்ன பண்ணலாம்னு கேட்டா அவசரப்படாமல் ஆண்டவங்ககிட்ட விண்ணப்பிக்கணும் விண்ணப்பிக்கணும் அந்த விண்ணப்பத்தை பெருமான் ஏற்கிறான் திருமுருகாட்டுப்படையிலே முருகப்பெருமானுடைய கரங்களில் ஒரு ஒரு இது முகங்களில் ஒரு முகம் இது மாதிரி மனித எல்லைக்கு மேற்பட்டதாக இருக்கிற சிக்கலான இருக்கிறா முருகா நீ தான் காப்பாத்தணும் இது தீர்வுகாண அதற்கென்று ஒரு முகம் இருக்கின்ற எஞ்சிய பொருள்களை ஏ திங்கள் போல திசைக்கும் மீ நைக்கே திருமுருகாட்டுப்படை என்பதும் நாம் தேர இந்த அருமையான பழியின் படலும் என்ற ஒன்று அமைந்தது இதெல்லாம் இப்படி நான் நினைவு கூர்வதற்கு காரணம் எல்லாமல்ல பெருமான் திருள் என்றாலும் அந்த தெருள் தேக்கத்தை பெற்றுகிற குருமூர்த்தியுடைய திருவிடி மலர்கள் கேட்டு மெழுகின்ற பெரியவர்கள் எல்லோருமாக இருந்ததனால் முடிந்தது என்று சொல்லி எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்